அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஏழாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி மௌன வியாகியானத்தால் சனகாதிகளுக்கும் தத்துவோபதேசம் அருளிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நான்முக பிரம்மாவை தம் நாபிகமலத்தில் தோற்றுவித்து அவருக்கு வேதங்களை அருளிய ஸ்ரீமன் நாராயணன் என இப்படி ஆரம்பமாகும் குரு பரம்பரையில் ஆதிசங்கரே நடுவில் கொண்டு நம் எதிரில் நிற்கும் ஆச்சாரியனான ஸ்ரீ ஞானானந்தர் வரை உள்ள குரு பரம்பரையை வணங்குகிறேன் தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று குரு பரம்பரா வந்தனத்திற்கு நம் குருநாதர் முக்கியத்துவம் கூறுகிறார் சம்பிரதாயம் என்பது உப்பநிஷத் பகவத்கீதை பிரம்ம சூத்திரம் எனப்படும் பிரஸ்தான திரயத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே நன்கு ஸ்தாபிதமான எல்லா வைதீக சம்பிரதாயங்களும் இது குறிக்கும் ஆகவே ஸ்மார்த்தர்கள் மட்டுமன்றி வைணவ மத்வ மதத்தினரும் தபோவனத்தில் பாத பூஜை செய்து சத்குருவின் அருள் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாத பூஜை ஞான சாதனமாக இருப்பதால் ஜாதி மத பேதமின்றி ஆண் பெண் என்ற வித்தியாசம் எல்லாரையும் பேரன்புடன் சிரத்தையுடன் பாத பூஜை செய்து உய்யுமாறு சுவாமிகள் அருளியுள்ளார்கள் இது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி எங்கு நினைவு கூறலாம் யோகி என்ற ஒரு முமுக்ஷு பிரம்மச்சாரியை சுவாமிகள் பிறவி பயன் என்னும் தமது அருளுரையை மேல்நாட்டவர்க்கு பயனளிக்கும் வகையில் மொழிபெயர்க்குமாறு பணித்தார் மொழிபெயர்ப்பு முடிந்ததும் அவரும் ஸ்ரீ முகுந்தானந்தரும் ஆங்கில மொழிபெயர்ப்பை சுவாமிகளிடம் அர்ப்பணித்தார்கள் மொழிபெயர்ப்பின் தரத்தை மெச்சிய சுவாமிகள் அன்னை மண்டபத்திலிருந்து எழுந்து தமது அறைக்கு செல்லும் திரும்பி இவர்கள் இருவரையும் நோக்கி கூறினார் ஒரு பெரியவருடன் ஒருவர் ஒருவராக மூன்று பேர் வந்தார்கள் அந்த மூன்று பேருக்கும் பெரியவர் தலையாட்டினார் என்று சொல்லிவிட்டு உடனே அறைக்குள் சென்று சுவாமிகள் மறைமுகமாக சித்தர்கள் பாணியில் உபதேசத்தை அருளும் அழகே அலாதி அந்த பெரியவர் யார் அவர்தான் ஸ்ரீவேதவியாசர் மூவர் என்பவர் ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீ மத்வர் ஆவர் அவரவர் தமது சம்பிரதாய சித்தாந்தத்தை நன்கு சிரவணம் செய்து அறிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தம் என்பது அத்வைத்த விசிஷ்டாத்வைத்தைத்த சித்தாந்தங்கள் மூன்றிற்கும் போதிய இடம் தருகிறது எல்லா சம்பிரதாய ஆச்சாரிகளிடமும் மரியாதை காட்ட வேண்டும் ஆத்மானுபவத்தில் மனம் கற்பூரம் போல் கரைந்து சர்வாத்ம பாவத்தில் கிடைக்கும் போது எல்லா சம்பிரதாயங்களும் தாண்டி எல்லா சம்பிரதாயங்களும் அதே வசுவை காணும் பரந்த நோக்கு தானாகவே வந்துவிடும் இதை சுவாமிகளிடம் நன்கு காணலாம் எவரெவர் அவரை தரிசிக்க வந்தாலும் அவர்களிடம் ஆத்மாவையை காண்பதால் அவர்களின் உள்ளத்தோடு ஒன்றி சுவாமிகள் தத் அசி என்ற மகா வாக்கியத்தை விளக்கும் அவரவர் சம்பிரதாய முறைப்படியே சொல்வதாக தோன்றும் அதை ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் மன நிறைவு அடைவார்கள் அதனால் எல்லாவற்றையும் கடந்தும் எல்லா சம்பிரதாயங்களும் தன்னுள் அடக்கி வைத்து குரு சம்பிரதாயத்தை குறிக்க ஒரு ஜதை பாதுகைகள் உள்ளன பூஜையில் பல்வேறு மதத்தினரும் பங்கு கொள்வதால் ஆதிசங்கரருடைய அஷ்டோத்திர சத நாமாவளி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மற்றொரு ஜதையான குருநாதரின் பாதுகைகளுக்கு ஸ்ரீ ஞானானந்தரின் சர்வா குறிப்பாக உணர்த்தும் அஷ்டோத்திர சத நாமாவளியால் செய்யப்படுகிறது பாத பூஜை ந கர்மணா ந பிரஜையா என்று துவங்கும் வேத மந்திரத்துடன் ஆரம்பமாகிறது துறவரத்தின் மேன்மையை கூறும் இந்த வேத மந்திரத்தை ஜபித்து கொண்டே துறவிகளை வரவேற்பது மரபு துறவிக்கு உணவிடுவது பிக்ஷை ஆகும் சுவாமிகளையும் மற்ற துறவி சீடர்களையும் பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுமாறு வந்தனம் செய்து அழைப்பதால் இதை பிக்ஷா வந்தனம் என கூறுகிறார்கள் சுவாமிகளின் திருப்பாதங்களுக்கே நேரடியாக பாதை பூஜை செய்யும் காலத்தில் பாத பூஜை செய்பவர்களை மற்ற துறவிச் சீடர்களையும் நமஸ்கரித்து வருமாறு குருநாதர் கட்டளையிடுவார் இன்னும் இந்த பழக்கத்தை அனுசரிக்கும் பக்தர்கள் உள்ளனர் யாக யக்ஞாதிகளால் அடையக்கூடிய ஸ்வர்கான் ஸ்வர்கானுபோகங்களும் புத்திரர்களால் அடையக்கூடிய பித்ருலோகமும் பணத்தினால் பெறக்கூடிய இவ்வுலகமும் எல்லாம் அநித்தியமே புண்ணியம் கழிந்தவுடன் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து பிறப்பு இறப்பு சூழலில் சிக்க வேண்டியதுதான் எனவே மரணமில்லா பெருவாழ்வு என்னும் அமிர்தத்தை அம்ருத் அமிருத்த உடைய அடைய அமிருத்த அடைய எல்லாவற்றையும் துறந்து ஆத்ம நிஷ்டையிலேயே ஈடுபட்டிருக்கும் சந்யாசம் ஒன்றே வழி என்று கூறி மேலும் பிரணவ தியானத்தினால் அடையக்கூடிய பிரம்ம லோக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறது இந்த மந்திரம் துறவிகளுக்கு பிக்ஷை அளிப்பது கிரகஸ்தர்களின் தர்மம் இதனால் தீராத பாபங்கள் தனியும் புண்ணியம் மிகுந்து தெய்வீக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குருநாதர்க்கும் மற்ற துறவிகளுக்கும் பிக்ஷை அளிப்பதுடன் பக்தர்களுக்கும் பாத பூஜை பிரசாதம் அளிப்பதாகிய அன்னதானமும் பாத பூஜையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறந்த அம்சமாகும் வைணவ மதத்தில் பக்தர்களுக்கு அன்னம் அளிப்பதை தத்தியாராதனம் அல்லது அவனை சார்ந்தோரை ஆரோதிப்பது என்றும் சைவ மதத்தில் மகேஸ்வர பூஜை என்றும் கூறுவார்கள் பிக்ஷாவந்தனம் மந்திரம் முடிந்தவுடன் பூஜை தட்டுகளே சுவாமிகளுடன் அர்ப்பணித்து பாத பூஜை செய்வோர் நமஸ்கரிப்பார்கள் அப்போது தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் என்று ஆரம்பிக்கும் நாற்பது ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ குரு ஸ்துதியை பாடுவார்கள் ஈஸ்வரன் குரு ஆத்மா இம்மூன்றும் ஒன்று மூர்த்தி வேறாக தோன்றினாலும் ஆகாசத்தைப் போல் நீக்கமர நிறைந்த அகண்ட சச்சிதானந்த வடிவமே குருவின் உண்மை வடிவமாகும் இதுவே நமது சுவாமிகளின் உபதேசம் என்று அவரை குருவாக புகழடைந்த சுவாமி அபிகித்தானந்தா என்ற பிரான்சு தேச துறவி குருவும் சீடரும் என்ற தமது புத்தகத்தில் கூறுகிறார் இந்த குருஸ்துதியில் உள்ள முப்பத்தி மூன்று ஸ்லோக்கங்கள் மேலே சொன்ன குரு தத்துவத்தையே விளக்குபவை அந்த ஸ்லோகங்களை சுவாமிகளே ஸ்கந்த புராணத்தில் உள்ள குரு கீதையிலிருந்து தேர்ந்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ குருஸ்துதியை பாடும்போது மனம் ஒருமுகப்படுவதை எல்லாருமே உணரலாம் வடமொழியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை பற்றிய ஒரு பஜனை சம்பிரதாய பாட்டும் ஸ்ரீ சங்கர விஜயத்தை மற்றொரு பாட்டும் பாடிய பின் ஸ்ரீருத்ரம் சமக்கம் புருஷ சூத்தம் முதலிய வேத பாராயணத்துடன் பாதகைகளுக்கு விசேஷமான அபிஷேகம் செய்யப்படும் பாத பூஜை செய்யும் போது பக்தர்களின் சார்பில் சிவாச்சாரியார் அபிஷேக அலங்கார தூப தீப ஆரத்திகள் செய்வார் புஷ்பங்களினாலும் நூற்றி அர்ச்சனை மாத்திரம் பாதை பூஜை செய்யும் பக்தர்கள் செய்வார்கள் பாஜ பாத பூஜை அலங்காரத்தின் போது மீராபாயின் மோரே லாக்கே லக்கன் குரு சரணனகி என்ற பாட்டின் தமிழாக்கமான சத்குரு பாதுகை குஞ்சலம் என் என்ற பஜனை சம்பிரதாய பாடலை பாடுவார்கள் ஹிந்தி தெரியாத ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தர் மீராபாவத்தில் திளைத்திருக்கும்போது தானாகவே பாடிய பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஆதிசங்கர சத்குருநாதர் நாமாவலியுடன் அர்ச்சனை முடிந்த பின் கோவிலில் உள்ள எல்லா மூர்த்திகளுக்கும் பாதுகைகளும் பாதகைகளுக்கும் அலங்கார தீபம் வெற்றி உபசாரம் செய்யப்படும் உடனே பக்தர்கள் எல்லாரும் மிக உருக்கமாக மகாவாக்கிய உபதேசத்தை கொண்ட என தொடங்கும் தத்வமசி பஞ்சகத்தை பாடுவார்கள் பஞ்சகம் என்றால் ஐந்து பாடல்கள் உள்ளது அதனுடைய பொருளை மற்றும் நாம் இப்போது பார்ப்போம் அந்த வரிகளின் பொருளை சுருக்கமாக ஜீவாத்மாவின் காரண தேகமாகிய தமஸ் ரஜ சத்வம் என்ற முக்குண அவ்வக்தத்தை தாண்டி குணாதித்தனாய் திருத் விவேகம் என்ற வேத பாவனையாம் சாட்சி விருத்திய விருத்தியையும் கடந்ததாய் வாக்கு மனத்திற்கு எட்டாததாய் திருக் என்ற வியவகாரமுற்ற கேவல சித் ஸ்வரூப ஆத்மா எனும் அதுவாகவே நீ இருக்கிறாய் ராஜனே சொப்பன உலகு ஆகாயத்தில் தோன்றும் யானை காணல் நீர் போன்று தோற்றமாத்திரமாயும் அனித்யமாயும் உள்ள இந்த ஜகத்தெல்லாம் எதிலிருந்து உண்டாயிற்றோ எதை அதிர்ஷ்டானமாக கொண்டுள்ளதோ அந்த அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற திருப்புட்டிக்கு அப்பாற்பட்ட நிர்விகல்பமாயும் உருவாருவத்திற்கு அதீதமானதும் யான் என்பதை ஒழுங்கி வெறும் தானாக நிரதி செய்ய ஸ்வரூப ஆனந்த சாகரனாகி அதுவாகவே நீ இருக்கின்றாய் ராஜனே அச்சிந்திய ரசனாத்மகமாய் அதி அற்புதமான படைப்பாய் இருப்பதால் பல்வேறு தோற்றங்களுடன் கூடியதாயும் மாறுதலேயே தனது இயல்பாக உடையதும் தேகத்திரயம் குணத்திரயம் ஆகிய கூட்டங்களும் நூற்றுக்கணக்கான சூஷ்மஸ்தூல சரீரங்களுமாக உள்ள இது எனப்படும் எல்லாம் எந்த சித் ஸ்வரூபத்தினால் பிரகாசிக்கப்படுகின்றதோ அந்த இரண்டற்றதும் அழிவில்லாததும் ஆகாயத்தை போல் எல்லையற்றதும் நீக்க மர நிறைவாய் உள்ளதும் ஆகாயத்திற்கும் காரணமாய் உள்ளதால் அதிசூக்மமாகவும் உள்ள சச்சித் கன ஸ்வரூபமாகிய அதுவாகவே நீ இருக்கிறாய் ராஜனே மாறுதலை அடையும் பஞ்ச கோஷங்களும் மாசற்றதும் சூக்மமாகவும் தென்படும் ஆகாசம் முதல் ஆகிய ஜகத் எல்லாமும் ஆரோபிதமாத்திரமாய் இருக்கிறது ச்பமான ஆரோபத்திற்கு அதிர்ஷ்டானமான கயிற்றுக்கு உள்ள நாசமற்ற தன்மை இருப்பதில்லை அவ்வாறே ஆரோபித்தமான ஜகத்திற்கு அதிர்ஷ்டானமான பிரம்மத்தின் அழிவற்ற தன்மை கிடையாது அந்த ஆரோப்பமாகிய நாம ரூபங்களை தள்ளிய பின் மிஞ்சுகின்ற அழிவும் மாறுதலும் அற்ற அதிர்ஷ்டானமான கேவல ஆத்மஸ்வரூபமாகிய அதுவாகிய அதுவாகவே நீ இருக்கின்றாய் ராஜனே எவனால் வேத புத்தியின் பிராந்தியின் கிரானம் காரணமாய்த் தோன்றும் திருசம்யமாகவும் திருசியம் யாவும் ஆரோபம் என்று தள்ளப்பட்டு அதிர்ஷ்டானமான ஆத்மா அறியப்பட்டு ஈஸ்வரின் ஸ்வரூபமான பிரம்மானந்தம் அனுபவிக்கப்படுகிறதோ அவன் ஸ்ருதி அதுவே நான் என்ற நிஜான் நிஜானந்தக்கன வடிவமாகிய அதுவாகவே இருக்கிறான் அந்த பிரம்மமாகவே நீ இருக்கின்றாய் ராஜனே இந்த பஞ்சகத்தின் மூலம் குருநாதர் அருளும் மகாவாக்கிய உபதேசம்தான் பாத பூஜை பிரசாதம் இந்த மகாவாக்கியத்தின் உட்பொருளை குரு கிருப்பையால் உணர்ந்து ஜீவபாவத்தை கடந்து ஆத்மஸ்வரூபத்தில் லயித்தால் மீண்டும் பிறப்பதில்லை இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்